रूपाय नमो கல்பத்த गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேஜாஸ் வந்தே சிம் முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே ந சநவனிய ஜன்மராை விவரஸ் பிரணம்ீஜமியோ மகாோஷ மாோ மகாதனா விஸ்தரஸாணு பிரமாணம் பீஜமியயம் அர்த்த அது வரைக்கும் நாமம் பார்த்து அர்த்தம் பார்த்துருக்கோம் சரி இனி அடுத்தது சுகரூபாத் சர்வீ அர்த்தத்தை அர்த்த அது வரைக்கும் அர்த்தம் பார்த்தாச்சு இனி அடுத்தது ந வித்தியே பிரயோஜனம் ஆப்தாமத் அசி இனர்த்தா அனர்த்தாங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது எல்லோராலும் அர்த்தசப்தத்துக்கு என்ன அர்த்தம் எல்லோராலும் விரும்பப்படுபவர் இங்கே என்ன அர்த்தம்னா பிரயோஜனம் நவித்தியதே அவருக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது அவர் ஏதாவது பண்ணி பிரயோஜனப்படுறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது எதுக்கு காரணம் சொல்கிறார் ஆப்த காமத்வா ஆனந்த ஸ்வரூபமாகவே இருப்பதால் அவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அனர்த்தகான்னு சொன்னால் பிரயோஜனம் நாஸ்தி அவருக்கு எதையாவது செய்யறதுனாலேயோ செய்யாததுனால நஷ்டமோ செய்கிறத்தினால் ஒரு பிரயோஜனமோ ஒன்றும் கிடையாது ஆகவே ஆப் காமர் நயோஜனம் ந வியத்தை இன அடுத்து அர்த்தோ அர்த்தோ மகா கோஷத்துக்கு என்ன அர்த்தம்னா அப்பிரயோஜன அப்பிரயோஜனா பிரயோஜனம் இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை அப்ரயோஜனகான்னு சொன்னால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவருக்கு இந்த சிருஷ்டியில் அவருக்கு ஒன்றும் பலன் கிடையாது நம்முடைய நமஸ்காரத்தை விரும்பியா இருக்கார் அவர் நமஸ்காரம் பூஜை கோவில் இதெல்லாமா இருக்கார் அவர் எப்போது நிறைவாக இருக்கார் நிறைவானவருக்கு நிறைவுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நிறைவாக இருப்பவருக்கு தன்னுடைய நிறைவுக்காக அவர் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாம தான் நிறைவுக்காக அவரை சார்ந்திருக்கோமே தவிர அவர் தன்னுடைய நிறைவுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா எப்போவுமே நிறைவாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே சொன்ன மாதிரி அப்புறம் மகா கோஷஹா அர்த்தம் கொஞ்சம் எக் கேக்கு இது பண்ணிக்கணும் மகாந்தகா உங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா ஓகே விட்டுருக்கும் மகாந்த கோஷ அன்னமயாதய ஆட்சாத அசிதி மகா கோஷா அதாவது சிறப்பு வாய்ந்த கோஷங்களை உடையவராக இவர் இருக்கிறார் பஞ்ச கோஷங்களை உடையவராக இருக்கார் பகவானுக்கு பஞ்ச கோஷம் இல்லை பஞ்ச உள்ள அவர் இருக்கார் அதனால் அவருக்கு கோஷாகா கோஷாகங்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் பாஷ்யத்தில் எல்லாம் சொல்லியிருக்கார் கோஷவத்கோஷஹான்னு மறைச்சிருக்கிற மாதிரி மறைச்சிருக்கு வாஸ்தவமாக அவரை மறைக்க முடியுமா சூரியனோட சூரியனுடைய அனுகிரகத்தினால் வரக்கூடிய மேகமானது சூரியனை மறைச்சிருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் சூரியன் மேகம் வந்து நம்ம கண்ணை மறைச்சிருக்கே தவிர சூரியனை மறைக்க முடியாது அது மாதிரி கோஷவத்கோஷகா மறைத்திருப்பது போல இருக்கிறது ஆஹா அது மாத்தமில்லை சிறப்பு வாய்ந்த கோஷம்னர் மகாந்தகா கோஷாக மகாந்தகா கோஷாகான என்ன அர்த்தம் பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கு இந்த விச்சாரம் வேண்டியிருக்கு தஸ்மாத் ஏதாத் அன்னமயாத் பிராணமய பிராணமயாத் மனோமய மனோமயாத் விஜானமய விஜானமயாது ஆனந்தமய ஆனந்தமயாத் ஆத்மா அப்படி இதெல்லாம் சிறப்பு வாய்ந்த ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆச்சாதக்காக அன்ன அர்த்தம் மறைச்சிருக்கிறது மாதிரி இருக்குது சரி ஆஹா ஆட்சாதகா அசை இது மகா கோஷா ம் அர்த்தகாங்கிறதுக்கு இவர் அர்த்தம் சொல்கிற சாதாரணமாக அர்த்தகாங்கிற சப்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பொருள்னு சொல்கிறோம் பொருள்னு சொன்னால் வாழ்க்கையை பாதுகாக்கிற பொருள் இங்கே வந்து பொருள்னா வாழ்க்கையை பாதுகாக்கிற பொருள் மூலமாக நாம் விரும்புகிறது என்னது சுகத்தைத்தானே அதில் அர்த்தம்ங்கிறது வந்து சுகத்தை தான் குறிக்கிறதுன்னு பார்த்துட்டோம் அப்புறம் என்ன சொல்கிறார் இன்னொரு அனர்த்தகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிற போது அர்த்தகா பிரயோஜனம் பிரயோஜனம்னா என்ன தர்மார்த்த காமமோட்ச ரூபம் பிரயோஜனம் சிருஷ்டியாதி கர்மணிவா படைப்பு முதலான கர்மவா இவருக்கு கிடையாது ஆக புருஷார்த்தமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது சிருஷ்டியாதி கர்மாவும் கிடையாது சொன்னார் ஆஹ மகாந்தா கோஷாக மகா बाह्ये गौणात्म्य अन्नमत प्राणमयात् मनोमयात् अल अमणात् मनात्मा विज्ञात् आनंदृढ़स विषय प्रकृष्ट आत्मा अव अदर पे அஹ ஆஹ அத்தியாச விஷயத்தின்ன பிரகஷ்டா ஆத்மஸ்வரூப கோஷவத் ஆச்சாதா இங்கே கொடுத்துட்டார் விறத்திகாரர் கொடுத்து விவருத்திகாரர் ஆஹ கோஷவத் ஆட்சாதா ஆட்சாக்கவர் பண்ணுறது அர்த்தம் அன்னமய சந்தி அஸ் ஜீவருப்பேண அவஸ்தழாக கொடுத்துட்டார் ஜீவாத்மவாக இருந்து கொண்டு பஞ்சகோஷத்தில் மறைக்கப்பட்டவர் போல காணப்படுகிறார் அப்படிங்கிறார் மகாக்கோஷ இல்லாட்டி இன்னொரு மீனிங் சொல்கிறார் எத்வா மகாந்த மகாந்தம் ஆதிதெவிக ஆத்ம அபரிச்சி கோஷான உபாயான அச புரண இது மகா கோஷ அதாவது என்ன சொல்கிறார் ஆத்ம ஜானத்துக்கு உபாயமாக இருக்கும் இந்த கோஷங்களெல்லாம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியாக இருக்குங்கிறார் ஆத்ம ஜான உபாயத்துவஞ்ச அப்படிங்கிறார் பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இதை சொல்கிறார் மகா கோஷா இனி அடுத்தது பார்க்கலாம் மகாபோகா இது படித்தோம் இல்லையா மகாந்த கோஷாக மகான் போக சுகரூபா அச இதி மகாபோக இந்த பகவான் அனுபவிக்கிறது அதாவது அனுபவிக்கிறதுன்னு சொன்னால் ஆனந்தத்தையே அனுபவிக்கிறது பகவான் என்ன ரூபமாக இருக்கார் ஆனந்த ரூபமாக இருக்கார் பகவான் ஆனந்த ரூபமாக இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன எனக்கு ஆனந்தமாக இருக்குது ஆனந்தமாக இருக்கிற பகவானை நான் அனுபவிக்கிறேன் மகான் போக சுகரூபா அசை இத்தி மகாபோகா ஆஹா பகவான் சுகரூபமாக இருக்கார் சுகரூபமாக இருக்கிற பகவானை நாம் அனுபவிக்கிறோம் ஆஹா மகாபோகா மற்ற போகம் அல்ல அல்போகான்னு போட்டுக்கணும் மற்ற போகமெல்லாம் அல்போகா அதே மாதிரி மகா கோஷகாக்கு மாத்திரை அல்ப கோஷஹான்னு இதெல்லாம் வந்து தன கணக்க வஸ்தெல்லாம் வந்து இதை பார்க்குற போது நம்ம உடம்பு தான் நமக்கு பெரிய நம்ம பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய மரப்பாக இருக்குது அகங்காரந்தான் ஆக மமக்காரம் வந்து அல்ப கோஷம் ம அகங்காரம் வந்து மகா கோோஷம் அங்காரங்கிறது எது வரைக்கும் இருக்குன்னா அன்னமயம் வரைக்கும் வியாபிச்சிருக்கு அதே மாதிரி மகாபோகான்னா என்ன அர்த்தம்னா மற்றதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ எழுபடி ஆள் இருந்தாலும் சரி அதெல்லாம் அல்போக ஈஸ்வரனை அனுபவிக்கிற போது பகவான் அனுபவிக்கிற போது வைஷ்ணவால்லாம் சொல்கிறாள் இல்லையா பெருமாளை நன்னா அனுபவிச்சிடான்னு இல்லையா அது மாதிரி அனுபவிக்கிறது பகவான் அனுபவிக்கிறதுன்னு சொன்னால் மனசுக்குள்ளே ஆனந்த ரூபமாக இருக்கார் இல்லை பக்தன் துவைத்த பக்தன் என்ன பண்ணுறான் அந்த பகவான் ஆனந்த மூர்த்தின்னு சொல்லி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து என்னுடைய இன்பமே அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அப்படி பகவானே ஆனந்தமாக இருக்கார் அவனுக்கு இவன் அனுபவிக்கிறான் அந்த ஆனந்தத்தை அவனுக்கு அனுபவிக்கிறான் பகவானுடைய அந்த மகிமையை குளோரி எல்லாம் நினச்சி நினச்சி இவன் ஆனந்தமாக இருக்கான் அது பழ சுவையனை அமுதனை அரிதற்கு அரிதன எளிதன கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்போ பகவானை அனுபவிக்கிறான் ஆனந்தப்படுறான் என்ஜாய் பண்ணுறான் அதனால் அவருக்கு பேர் மகாபோகா போகாங்கிறதுக்கு அர்த்தம் சுகரூப்பா அஸ்ய ஆக ஆனந்தமாக இருக்கார் பகவான் பகவானை பூஜை பண்ணுறது ஆனந்தம் இல்லை இவனுக்கு பகவானே ஆனந்தம் பகவானை பூஜை பண்ணி அவரால் பணத்தை சம்பாதிச்சு வீட்டை சம்பாதிச்சு உறவுகளை சம்பாதிச்சு அதிலிருந்து போக அனுபவிக்கிறது அல்போகம் பகவானே போக ரூபமாக இருந்துவிட்டார்னா எவ்வளோ சௌரியம் आ नल महाभग सुख अ महाभोग अर्थन महाधन महत्भसाधनल धनमस महाधन महत् भोगनलक्षण धनमस्य महाधन சாதாரணமாக சாதனம் சாத்தியம்னு ரெண்டாக பிரிக்கிறோம் அதாவது பணம் சாதனம் விஷயம் சாத்தியம் அதுலேருந்து சுகம் சாத்தியம் ஆக நமக்கு பணம் பணம் இருக்கே அது சாதனம் பணம் நிறைய இருந்தால் நிறைய சுகமாக இருக்கலான்னு நினைக்கிறோம் பணத்தை கொண்டு சுக பொருள்களை வாங்குகிறோம் பணம் பணம் நிறைய இருந்ததுன்னு சொன்னால் அந்த பணத்தை கொண்டு சுக சாதனங்களை ஆ சுக சாதனங்களுக்கு சாதனம் எது பணம் தன அந்த சுக சாதன அதுலேருந்து என்னாருது சுகம் அந்த சாதனங்களால் சுகம் கிடைக்கிறது ஆஹ் சுகம் சாத்தியம் சுகத்துக்கு விஷயம் சாதனம் விஷயத்துக்கு சாதனம் தனம் தனத்துக்கு சாதனை என்னன்னு கேட்டால் நம்முடைய கர்மா நம்ம பண்ணுற வேலை வேலைக்கு காரணம் உற்சாகமாக வேலை பண்ணணும் சோம்பேறித்தனம் இல்லாமல் வேலை பண்ணணும் ஆ இப்படி இருக்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் சாஸ்திரத்தில் சாதனமும் அவன்தான் சாத்தியமும் அவன்தான் ஆஹ் பணமும் அவன்தான் பணத்தால் கிடைக்கிற பொருளும் அவன்தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவான் அந்த காஞ்சிபுரத்தில் உனக்கு பணம் இருக்கான்னு கேட்டான் யாரோ ஒரு ஒரு மகாத்மா அவன் சொன்னான் நான் இந்த மலை மேலே தாத்தா வச்சுட்டு போன சொத்து இருக்குது பைத்தாமகம் தனம் அந்த ஹஸ்தி சைலாகிரத்தில் இருக்கார் மலை மேலே எங்கள் பெருமாள் இருக்கார் இல்லையா அவர் தான் சொத்து அப்படின்னு வைஷ்ணவா சொன்னதாக சொல்லுவார் நிறைய ஆஹா எங்கள் தாத்தா சம்பாதிச்சு வச்ச சொத்துப்பா கரையிறதே இல்லை எத்தனை பேர் எங்கள் குழந்தைகள்லாம் நாங்கள்லாம் அனுபவித்தாலும் கரையிறதே இல்லை இந்த சொத்துன்னா கரைஞ்சி போய்டும் இந்த வீட்டை ரெண்டாக பங்கு போடுவோம் அப்புறம் நாலு குழந்த வந்ததுன்னா இன்னும் பங்கு போடுவோம் கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா விற்று பணத்தை பிரித்துப்பான் ஆனால் பெருமாளை பிரிச்சுக்க முடியுமா ஆக அந்த மகாதனஹாங்கிற இதாவது தனம்னா இது செல்வம் இல்லை இது வந்து அந்த ஆனந்த சாதனம் ஆனந்தமும் அவரே ஆனந்த சாதனமும் அவரே கீதையில் பார்க்குறோம் அஞ்சாவது அத்தியாயத்தில் வருது யோந்த சுகோந்த ரா ராமஹா ததாந்தர்ஜோதிரேவய சயோகி பிரம்மனிர்வாணம் பூத்திட்சதி என்ன அர்த்தம் ந அந்த சுகா அந்தராராம அந்தர்ஜோதி அங்கே எல்லாமே ஆத்மானு சொல்லியிருக்கு அந்தங்கிற சப்தத்துக்கு அங்கே ஆத்மானு அர்த்தம் அந்த ஆத்மாவே சுகம் ஆத்மாவே சுகசாதனம் ஆத்மாவே சுகசாதனத்தை விழ விளக்கிற பிரகாஷம் ஆஹ சுக பிரகாஷகம் அதாவது நானே ஆனந்தம் ஆனந்தத்துக்கு காரணமும் நான் தான் அந்த ஆனந்தத்தை விளங்கிக்கிறதும் நான் தான் எப்படி நானே ஆனந்தம் ஆனந்தத்துக்கு காரணம் யார் நான் தான் ஆனந்தத்தை விளங்கிக்கிறது விளக்கிறது யார் நான் தான் ஆ அந்த சுக அந்தர் ஆராமக அந்தர்ஜோதி அங்கே பரமாத்மாவுக்கு கன்னியமாக கிடையாது பரமாத்மா அபின்னா ஆக மகத்து போக சாதன லக்ஷணம் முதல்ல என்ன சொன்னார் போகஹாங்கிறது சுகரூபகான்னார் இங்கே என்ன சொன்னார் சிறந்த போக சாதனம் இது யாரும் சண்டைக்கு வர முடியாது மற்றவனால் அது பெங்கிட்ட எடுத்துன்னு போயிட முடியும் நான் வந்து பக பக்தி பண்ணி நான் ஆனந்தமாக இருக்கிறத யாராக பங்கு போட முடியுமா யாருக்கா பிரித்து கொடுக்க முடியுமா அடகு வைக்க முடியுமா இத அடகு வச்சு ஏதாவது ரூபா வாங்க முடியுமா தேவையும் இல்லையே ஆனந்தமாக இருக்கு ஆஹா மகத்து போக சாதன லக்ஷணம் தனம் போக சாதன லக்ஷணம் பணம் தான் போக சாதனம்ங்கிறார் தனம் போக சாதனம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் தனம் தர்மார்த்தம் வ வேறு இடங்கள்லாம் பார்க்கறபோது சங்கராச்சாரியார் சொல்கிறார் தைத்திரிய உபநேஷத்தில் சிக்ஷாவல்லியில் சொல்கிறார் தத்தோமே ஸ்ரீயமாவகா அந்த இடத்துல ஸ்ரீயம் செல்வம் வரணம் அப்படின்னு நினைக்கிறது ஆஹா மகத்து போக படிச்சுட்டுருக்கிறது மகாபோகா மகாதனா இதில் நமக்கு எனக்கு துக்கம் என்ன படிச்சுட்டுருக்கிற விஷயம் என்னது மகாபோகா மகாதனஹா இந்த விஷயம் ஜனங்களுக்கு போகலையேன்னு சொல்லி அதில் நமக்கு துக்கம் வேண்டாம் அதுக்கு இருக்குது கடைசியில் திரும்ப போட்டு போகிறோம் அவ்வளோதான் அஹ மகாதனா அங்கே சொல்லுவார் தனம் கர்மார்த்தம் கர்ம உபார்த்த துரிதக்ஷயார்த்தம் வேறு புண்ணிய கர்மா பண்ணுறதுக்கு தான் பணம் அது பாபத்தை போக்குறதுக்கு சாதனம் வேறு அது வந்துடுத்துனா அது போயிடுத்துன்னா வித்யே வந்துடும் ஆத்மாவே ஆனந்தங்கிற ஞானம் வந்துடும்ங்கிறார் சாதாரணமாக சுபாஷித ஸ்லோகத்தில் என்ன சொல்லுவோம்னா படிப்பு படித்தா அடக்கம் வரும் அடக்கமாக இருக்கிறவனுக்கு தகுதி இருக்கும் மரியாதை இருக்கும் மரியாதை இருக்கிறவனுக்கு பணம் கிடைக்கும் பணத்தை வச்சுன்னு நல்ல புண்ணிய காரியம் பண்ணுவான் புண்ணிய காரியம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது எல்லாம் குழந்தையாக இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறது வித்யா ததாத்தி வினயம் வித்யா ததாத்தி வினயம் படிப்பு வந்து படிப்பு படிப்பு படிப்புன்னா என்னதுன்னா பணிவாக இருக்க கற்றுக் கொடுக்குறது தான் படிப்பு பணிவு இல்லைன்னா படிப்புக்கு பிரயோஜனம் இல்லை பணிவு இல்லாத படிப்பு என்னதுன்னா நமக்கு விஷம் அடக்கத்தை கொடுக்காத படிப்பு படிப்பே இல்லை ஆக படிப்புனால நமக்கு அடக்கம் வரணும் அடக்கம் இருக்கிறவனுக்கு நல்லதெல்லாம் விரத்தி ஆகும் யார்கிட்ட அடக்க குணம் இருக்கோ அவனுக்கு நல்லதெல்லாம் வரும் வித்யா ததாத்தி வினயம் வினயா தியாதி பாத்திரதாம் பாத்திரத்தாம் பாத்திரத்தாம்னா என்ன அர்த்தம் இஸ் குவாலிஃபைடு பர்சன் இவன்கிட்ட நம்பலாம் ராய என்னது லாயல்ட்டி இருக்குது இவன் வந்து நம்பிக்கைக்குரியவன் நல்லவன் படிச்சிருக்கான் அடக்கமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களான்னா ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து செல்வம் வரும் பாத்திரத்வா தனமாப்னோதி என்ன கிடைக்கும்னா தனா தர்ம கொஞ்சம் நம்ம அனுபவிப்போம் நிறைய புண்ணிய கர்மங்கள்லாம் பண்ணும் தனா தர்ம சொல்லப்போனால் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துகிறதே தர்மம் தான் வீட்டுக்கு கொடுத்து மனைவிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறது தர்மமாக இல்லையா சந்தேகம் என்ன இவன் நேராக டாஸ்மாக் கொண்டு போயிட்டான்னா சம்பாதித்த பணத்தைலாம் நேர டாஸ்மாக் தூக்கிட்டு போயிட்டான்னா ஆ குடும்பத்தை காப்பாற்று பணத்தை வச்சுட்டு குடும்பத்தை கண மனைவியை குழந்தைங்களையெல்லாம் காப்பாற்றுறதே பெரிய புண்ணியகர்மா தான் தனாத்தர்ம ததா சுகம் அதனால சுகம்னது எதுக்கு சொல்கிறேன் பணமும் பகவான் தான் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று இடத்துல வரும்னு நினைக்கிறேன் பணா பணாயனமஹான்னு வரப்போகிறது பணாயனமஹாலும் தனம்தான் அர்த்தம் ஆ மகத்து போகசாதன லக்ஷணம் தனம் அஸ்ய மகத்து தனம் அஸ்ய மகத்தனம் மகா தனா தனங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார் போகசாதன லக்ஷணம் தனம் வித்தியசிய அர்த்த भोग தனம்ோசனர்த்தம் அடுத்த ஷ்லோக்கம் அனர்ணிஸ் மகாம நேமிர் நேமிர்நீ அவிம நேமி சாதாரணமாக நிர்விண்ணகான்னு சொன்னால் வைராக்கியம்னு அர்த்தம் அனிர்விண்ணகான்னால் வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம் வைராக்கியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ராகமும் இல்லை வீராகமும் இல்லைன்னு அர்த்தம் இங்கே பற்றும் இல்லை பற்றற்ற தன்மையும் இல்லை ஏன்னா ஆனந்தமாக இருக்கிறதுனால ஆனந்தமாக இருக்கிறதுனால எனக்கு எதுலேயும் பற்றும் இல்லை எதையும் பற்ற விட வேண்டிய அவசியமோ இல்லைனரேத அது அனிர்வித அேத நம் வைராக்கம் ப்ராஹோ நிர்வேத மாத் அப்படின்னு முண்டகோபரிஷத்தில் இருக்குது கீதையிலையும் பகவான் சொல்கிறார் இல்லையா எதா தேகலீலம் புதிதரிஷியசி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவியஸ்ய நிர்வேதம்னு சொன்னால் வைராக்கியம் இங்கே என்ன சொல்கிறார் வைராக்கியம் இல்லைங்கிறார் வைராக்கியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்போ வைராக் வைராக்கியம் இல்லைனா ராகம் இருக்குதுன்னு அர்த்தமானா ராகமும் இல்லை வைராக்கியமும் இல்லை பற்றும் இல்லை பற்றற்ற தன்மையும் இல்லை பற்றற்ற தன்மை ஆத்மா ஆனந்தம்னு புரிஞ்சுக்கிறதுக்காக புரிஞ்சின்ற பிறகு அதுவும் தேவை ஆப்த காமத்வாத் அது ஒரே அது போட்டு ஆப்த காமத்வாத்னா என்ன அர்த்தம் அடைய வேண்டியதை அடைந்து விட்டதால் தானே ஆனந்த ஸ்வரூபம் என்பதை உணர்ந்து விட்டதால் அவருக்கு பற்றற்ற தன்மையும் இல்லை பற்றுமில்லை பற்றற்ற தன்மையும் இல்லை அதனால் அனிர்விண்ண அப்புறம் சவிஷ்ட வைராஜரூபேண ஸ்டவிஷா அக்னூர் சுஷிச்சந்திரசூரியு வைராஜேணவிஷாங்கிறதுக்கு வைராஜேண வைராஜன விராட் ரூபா அதனால ஸவிஷ்டு பேர் அதுக்கு பிரமாணம் முண்டகோபனா அக்னிஹி மூர்தா அதாவது அக்னிதான் தலை சக்ஷுஷி சந்திரசூரிய அவருக்கு கண்ணும் தன் சூரியனும் சந்திரனும் கண்களாக இருக்கின்றன ஸ்ருதி இருக்கப்பான்னு கோட் பண்ணுறார் பார்ப்போம் இதில் என்ன சொல்லியிருக்கு பார்ப்போம் மகாபோகா பூதம் தனம் நிர்வேதா சாபத் காமத்வாத் எல்லாம் இரண்டு இதெல்லாம் எல்லாம் கிராமர் பாயிண்ட்ஸ் நிர்வேதஹாங்கிறதுக்கு துக்கம்னு ஒரு அர்த்தம் போட்டிருக்கார் துக்கம் இல்லாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் போட்டிருக்கார் பரவாயில்ல அதிசயேன ஸ்தூல ஸ்தவிஷ்டன்னா ஸ்தூல ஸ்தவிர ஸ்தவிஷ்ட தரதம பிரத்தே மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி அதிசய அதிஷயனே தமபிஷ்டன அப்படின்னு அதுக்கு சூத்திரமெல்லாம் போட்டு கோட் பண்ணுறார் விராட் சரி நம்ம அதுக்கே போயிடலாம் ஓகே ஸ்விஷ்ட விராட் ரூபம் அடுத்தது அூன்மூவ் பீதி மகிவா அபூஹுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு அர்த்தம் சொல்கிற அபூஹு அபூஹுனா ஜென்மா இல்லைன்னு அர்த்தம் பறக்கிறது இல்லைன்னு அர்த்தம் அபூஹுனா அஜன்மா அஜன்மானா ஷரீரம் எடுக்காதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டி பவதி இது ூர்த்தம் சூனீதி க்விப் பூசாதி சம்பாதி க்விப் க்விப்புங்கிறதுலாம் வியாக்கணவிஷயம் பிப்புங்கிறதுல பவனே பூசத்த சம்பதாதி ஆகப்பிரசேஷம் பூசத்தா சர்வானுகதூப்பா இதுக்கு வேறாக வேற ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லாட்டி மந்த ஸ்தவிஷ்டோ பூஹூன்னிருக்கு இல்லையா ஸ்தவிஷ்டோ பூஹூன்னு பிரிக்கணும் அபூஹூனு பிரிச்சா அஜன்ம பூஹூனு பிடிச்ச சத் அந்த அர்த்தத்தில் சொல்ற சதிரூபம் சர்வீதி பூ இதில் தான் எல்லா இருக்கிறது ஆகினால பூசத்தாம் பகுல வச்சனே க்விப் எத்வா சுவரிஷு நசியஸி ஸ்வயம் பி எல்லா உயிர்களும் எல்லா சமஸ்தமும் அழிஞ்சாலும் தான் அழியாதவர் ஆகையினால க்விபி பூ அப்புறம் தூபா விஷ்ணு திருத்தீயம் நிர்வச்சனமாக மகி மகிணரம் மகிணூமி பூ பூகுங்கிற பதத்துக்கு மகி பூமின்னு அர்த்தம் இருக்குது அஹ பூ புவோ புவம் புவோ புவா பூபியம் பூமி அப்படி புரி புரிஞ்சுக்கணும் அஹ பூ இப்போ அபூஹூன் ஒரு அர்த்தம் பூஹூன் ஒரு அர்த்தம் பூமி ஒரு அர்த்தம் இப்போ எத்தனை அர்த்தம் வந்திருக்கு அஜன்ம ஜென்ம ரஹிதா பிறப்பற்றவர் அஜாயமானோ பகுதா விஜாஜதே அப்படி எடுத்துக்கணும் அப்புறம் அடுத்தது பூஹு அப்படின்னா சத்துன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் இருப்புன்னு அர்த்தம் அப்புறம் பூகுன்னா மகி பூமின்னு அர்த்தம் ஆகா மூணு அர்த்தம் சொல்லிவிட்டார் மகி வா கடைசியில் மகிங்கிறதுக்கும் பூமிஹிங்கிற அர்த்தத்தில் சொல்லிவிட்டார் அடுத்தயூப்பூபே பசுவத்தை தராதாத்மக்கேயூப்பமக தூமூப்பம் ந யூபஸ்தம்பம்னு இருக்குது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நிறைய யாகம் பண்ணி அங்கங்கே ஸ்தம்பங்கள்லாம் நடுவார்கள் அதெல்லாம் ஒரு ஒரு யாகம் பண்ணதை குறிக்கும் ஆகையினால இப்போவும் வந்து பாருங்கள் அந்த ஜெயினஸ்தம்பம் எல்லாம் இருக்குது அது மாதிரி யூபஸ்தம்பம் அந்த யூபஸ்தம்பத்தில் தான் அந்த யாகத்தில் பலி கொடுக்குற பசுவை கற்ற வழக்கம் இங்கே என்ன சொல்கிறார் தர்ம யூபகான்னு சொல்கிறார் இவரிடத்துல எல்லா தர்மங்களும் கட்டப்பட்டு ஆக சர்வ தர்ம தத் சமாராதன ஆத்மக்காக பசுவத்து தர்மா ஆக எப்படி யூபஸ்தம்பத்தில் பசுக்கள்லாம் கட்டப்படுறதோ அப்படி எல்லாம் பகவானை சார்ந்திருந்து எல்லா தர்மங்களும் கட்டப்பட்டு இருக்கின்றன எல்லாம் கட்டுப்படுறது எதுக்காக கட்டுப்படுறோம்னா தர்மத்துக்கு அது பகவானுக்கு கட்டுப்பட்டு தர்மத்தை பண்ணுறோம் நாமெல்லாம் பசுக்கள் தர்மத்தை அனுஷ்டிக்கிற பசுக்கள் நாம் யாரை கட்டின்றிருக்கோம் பகவானை கட்டின்றிருக்கோம் ஆக பகவான் தர்ம யூபமாக இருக்கார் அறத்தின் என்ன சொல்கிறது அறத்தின் கால்ன்னு சொல்கிறதா ஸ்தம்பம்னு அர்த்தம் தர்மஸ்தம்பா தர்மஸ்தம்பா அறத்தோன்னு எல்லாம் சொல்ல வேண்டியதான் எல்லாம் சொல்லிக்க வேண்டியதான் பரவாயில்ல அது ஷோல்ட்ருத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏ சொல்றம் பகவத் சமராதனாத்மகம் யூப்ப இவ யூப்பூபி வியாச்சே எூப்ப பசூனா நியோஜனஸ்தானம் எவ்வளோ விஷ்ணு சுவாரதாத்மகம் தர்மாணம் இர அரங்களின் இரிப்பிடம் அரங்களின் இரிப்பிடம் अभी धमूप महामखा अर्थ यस्म अर्ता मखा यज्ञा निर्वाणलक्षणल प्रय्छत महांत जायते स महामखा நேமிர்ி கஷம சமீன நேமி ஓகே நி சரி எஸ்ன் அப்ப மகா நர்வாணம் பிரய்சந்த சா மகாம அதாவது மோட்சத்தை கொடுக்குற சாதாரண மக்கத்துக்கு என்ன அர்த்தம்னா யஜம் அர்த்தம் அதாவது நாம் பண்ணுற யஜங்களெல்லாம் அர்பணம் பண்ணுறோம் இல்லையா காயின வாச்ச பிரகத்தைஸ்வா கருமி எஞ்சம் பரஸ்மாராயணாதி சமர்ப்பி எஸ் அர்தம மகா யா யாரிடத்தில் நம்ம யஜ்யங்களையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறோமோ எஸ்மின்னு எஸ்மின்னு அர்ப்பித்தாக மகாகா மகாகான்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் யஜாகா யஜ்யங்கள் அதனால் அதில் என்ன பண்ணுறதுன்னா பகவானுக்கு நீ சமர்ப்பணம் பண்ணியானா மோட்சத்தை கொடுப்பார் இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது ஈஸ்வரார்ப்பண புத்தியாக பண்ணக்கூடிய அனுஷ்டான தர்மானுஷ்டானம் மோட்சத்தை கொடுக்குற சக்திக்கு சித்த சுத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து மோக்ஷத்தை கொடுக்குற சக்தி இருக்குது அதனால் சொல்கிற நிர்வாண லட்சண பலம் பிரயோட்சந்த நிர்வாண லக்ஷணம்னா மோக்ஷலம் பிரயோட்சந்தகா மகாந்தா ஜாயந்தே மகாமகா அதாவது இந்த மகமானது யஜமானது மகத்தான மேலான சிறந்த உயர்ந்த பலனை கொடுக்கறதுனால இந்த யத்துக்கு மகாமகான்னு பேர் அப்படிங்கிறார் ஆஹா மகாமக அதாவது மகாமக எஸ்மின் அர்பித்த மகா யஜ்ன நிர்வாணபலம் பிரயட்சந்த மகாந்தா ஜாயந்தே பெரிஷா ஆயிடுறதாது பக் சமர்ப்பணம் பண்ண அவர் என்ன பண்ணுறார் அனுகிரகம் பண்ணி சித்த சுத்தி ஞானத்தை கொடுத்து விடுறார் அதனால் அப்புறம் நக்ஷத்திர நேமி அப்புறம் நக்ஷத்ரி அதெல்லாம் பார்க்கணும் பார்ப்போம் நக்ஷத்திர்தார்கை சார்தம் சந்திரசூர் கிரூபாசமயர் பந்தை நூவசித்தே तारामयस्य शिशुमारस्य पुच्छदेशे சஜ்ஜோ சோதிஷாச்சிரம் ப்ராமன் தாராமய திசுமே ஜோதிஷ் நேமிவிர नक्षत्र शिशुमार वर्णने विष्णुर விஷ்ணு நேமிமரவர்ணனே விஷ்ணுஹ் சுவியாயிரமணேதே நிரநேமிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் நிறைய கொடுக்குறாரு இது ரொம்ப விளக்கன்னு சொல்கிறார் இவர் பார்க்கலாம் நகரநேமி தாரக சார் சந்திரசூரிய கிரக வாயு பாஷமயர் பந்தை நிபந்தா இது நேமி சக்கரம் இந்த நட்சத்திர சக்கரத்தினுடைய ஹிருதயத்தில் விஷ்ணு இருக்காராம் இதுதான் விஷயம் சகா ஜோதிஷாம் சக்கரம் பிராமின் அது ஒரு குரூப்பு எப்படி வந்து இந்த முழுக்க முழுக்க அஸ்ட்ரானமி முழுக்க முழுக்க இது என்னது ஜோதிஷ சாஸ்திரம் ஆக அஸ்ட்ராலஜி இல்லை அஸ்ட்ரானமி முழுக்க முழுக்க இது வந்து ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர சாஸ்திரத்தை சொல்றது தாரகே சார்த்தம் சந்திரசூரியாதயோ கிரகாக வாயு பாஷமயர் பந்தை அங்கே வாயு பாஷமயமான பந்தத்தினால நிமித்த அந்த த்ருவசம்யே த்ருவன் தான் அர்த்தம் நக்ஷத்திர நேமிங்கிறதுக்கு அர்த்தம் ஆனால் அது பெரிய புராண விஷயமா எடுத்து சொல்றாரு ஆச்சாரிய பாஷ்யம் சஹா ஜோதிஷாம் சக்கரம் ஜோதிஷுகளுடைய சக்கரம் பிராமையண்ணு அதை அப்படியே சுழட்டின்ண்டு அதெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றின் இருக்கு இல்லையா எல்லாம் சுழட்டி கொண்டு தாராமயசிய சின்சுமாரஸ்ய அதுக்குள்ளே அந்த சிம்சுமாரன்னு இருக்கான் அந்த சிம்சுமாரகாங்கிறது வேதத்திலே வருது ஷிகும்ஷுமாரகா அப்படின்னு வரும் அந்த சிம்சுமாரங்கிறது இவர் சொல்கிறார் ஜல ஜந்துங்கிறார் இந்த ஜலஜந்து சிம்சுமாரகான்னால் ஜலஜந்து விசேஷ சரட கோதாத்யாக்காரகா இந்த தவளையெல்லாம் இருக்கே த தவளை மாதிரி இருக்குமா அது அதெல்லாம் அங்கே ஆகாசத்தில் வானமண்டலத்தை பார்த்தா தான் தெரியும் நம்ம பஞ்சாங்கம் ஒன்று இருக்கு நிறைய பேர் தெரியாது திருக்கணிதம் தான் திருக்கணிதம்லாம் இல்லை திருக் கணிதம் திருக்கு கணிதம்னு பேர் திருக்குன்னா கண்ணால் பார்த்து கணிக்கிறது வெளியில் உட்காந்துட்டு ஆகாசத்தை பார்த்து இப்படியே பார்த்துட்டே இருப்பான் இந்த நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் அவங்களுக்கு பார்க்க தெரியும் என்னெல்லாம் நட்சத்திரம் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் இந்த குரூப்பெல்லாம் தெரியும் நம்ம சனாதன கதிலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்போது இந்த இந்த வா ஆகாஷ மண்டலத்தில் இருக்கிற எல்லாம் பார்த்து அதை கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்கிறது இங்கே இவர் என்ன சொல்கிறார் இதுக்கு நிறைய விஷயங்களை விளக்கிண்டு போகிற பாஷ்யத்தை முடிச்சுடுவோம் முதல்ல சகா ஜோதிஷாம் சக்கரம் அது வந்து ஜோதிஷாம் சக்கரம் பிராமையன்னு தாராமயசிய சிம்சுமாரஸ்ய அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அந்த சிம்சுமார ஜல இது மாதிரி தாராமயசிய ஷிம்ஷுமாரஸ்ய நேமிவத் பிரவர்த்தஸ்ய புச்சைக்கதேஷ் அது ஏதோ வால் மாதிரி இருக்குமா மாறசே புச்சதேசே அந்த புச்சதேசே வவஸ்திதான் துவா அங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இருக்கு அதாவது ரெண்டு நம்பர் இதில் கொடுத்துருக்காரு ஆஹ நக்ஷத் முதல்ல சொன்னது ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் எங்கிருக்கு அன் விஷய விஷ்ணுபுராணே சூர்யாச்சந்திரமசோ தாரா நிர்ஹ் சனீகமயர் பந்தை துவவேபத்தா தானி வை விஷ்ணு புராணம் ரெண்டு ஒம்பது மூணு இந்த ஸ்லோகத்தில் இது காணப்படுறான் விஷ்ணு புராணத்துலேருந்து ஆச்சாரியர் கோட் பண்ணுற இந்த நக்ஷத்திர நேமிகிங்கிறதுக்கு இப்போ டாபிக் என்ன நட்சத்திரம்னா நக்ஷத்திரம் அப்புறம் நேமி நேமினா சக்கரம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த நட்சத்திர நேமியாக இருக்கார் விஷ்ணுன்னு சொன்னால் அது எப்படி நக்ஷத்திர நேமியாக இருக்காருங்கிறது மனசில் வாங்கிக்கணுமே அப்புறம் நக்ஷத்திர நேமினா என்னென்னு இது மூலம் அஸ்ட்ரானமியே வந்துடுத்து ஆக ஜோதிஷாம் சக்கரம் இந்த ஜோ ஜோதிஷஸ் எல்லாம் வந்து அண்ட சராச்சரங்களில் இருக்கக்கூடிய கோலகங்கள் அதாவது ஒளி பொருந்திய கோலகங்கள் எல்லாம் உருட்டின் இருக்கு அப்படியே வேதத்தில் இதெல்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது மகாநாராயண புருஷத்து ஆரம்பமே இதுதான் எல்லாம் அப்படியே சராச்சர பிரபஞ்சங்கள்லாம் அப்படியே சுழன்று இருக்கு நாம் என்னென்னா இங்கே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஊரடங்குக்கு பட பாடுபட்டுருக்கோம் என்ன இது என்னென்னா பிரம்மாண்டத்தில் இந்த பிரம்மாண்டத்தில் எத்தனை கோலங்கள் கோலகங்கள்லாம் இருக்குது இதில் அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம் வேதம் சொல்கிறது பிருத்திவியந்தரிஷந்தௌர்திஷோபாந்தரதிஷா அக்னிர்வாஜுராதித்யச்சந்திரமா நக்ஷத்ராணி ஆபோஷதயோப நஸ்பதயா ஆச ஆமா இதுக்கு பேர் அதிபூத்த பாங்கம்னு பேர் இதெல்லாம் மெடிட்டேட் பண்ணணும் தியானம் பண்ணணும் ப்றிவீ அந்தரிம் தௌ திஷா ப்ரிவியரிஷம் தௌர்ஷோ அவந்தரதிஷா இது பித்திவீ பேர் அஞ்சு பிளிவீ பித்திவீ அந்தரிஷம் தௌ ஸ்வர்கம் ரெண்டு கடைப்பட்டது அவான் திசகா திசானா டைரெக்ஷன் அவாந்தர திசாகான்னா கார்னர் அதுக்கு என்ன சொல்லுவாள் வேறு ஏதோ சொல்லுவாள் கார்னர் டைரக்ஷன்ஸ் அதாவது டைரக்டாக இருக்க கிழக்கு தெக்கு வடக்கு மேக்கு அப்புறம் வந்து இந்த கார்னர் சவுத்து ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அவாந்தர திசாக இத்தனையும் மெடிடேட் பண்ணணும் பிருத்திவியந்தரிக்ஷம் தௌர்திஷோபாந்தர திசாக இதுவே பிருத்திவி பாங்கம்னு பேர் அதிபூத்த பாங்கத்தில் ஃபஸ்ட்டு அஞ்சு எல்லாம் மெடிடேஷன் அப்புறம் அக்னிர்வாஜுராதித்ய சந்திரமா நக்ஷத்ராணி அக்னிஹி இது அக்னிபாங்கம்னு பேர் நான் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் இதை சொல்கிறேன் இதோட கனெக்ட் பண்ண அக்னிஹி வாயு ஆதித்யா சந்திரமாஹா நக்ஷத்ராணி இதில் கார்ட்டூன் சேர்ந்துடுச்சு அக்னிபாங்கம்னு பேர் அக்னிர் வாயு ஆதித்யா சந்திரமா நக்சத்திராணி புரிகிறது இல்லையா அக்னினால் நெருப்பு வாயுன்னா காற்று ஆதித்யா சூரியன் சந்திரமாக நான் சந்திரன் நக்ஷத்ராணி இது அஞ்சும் ஒரு குரூப்பு ஆஹா பிருத்திவி லோக இது வந்து ஜோதிஷ்பாங் தம்பம் இத்தனையும் மெடிடேட் பண்ணணும் அதுக்கு தான் மரபாடம் எதுக்கு மரபாடம் பண்ணுறதுனா இதுக்கு அப்புறம் என்னதுன்னா ஆப ஓஷதையோ வனஸ்பதய ஆகாஷ ஆத்மா ஆபா ஆபான்னா என்ன அர்த்தம் ஜலம் ஓஷதினா செடிகள் வனஸ்பதையானால் தோட்டம் பெரியது மரங்கள்லாம் இருக்கு ஆகாஷ ஸ்பேஸ் ஆத்மா ஆத்மாங்கிறதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குது ஹிரண்ய கர்ப்பம்னு நினைக்கிறேன் இத்தியபூதம் இதுக்கு பேர் அதிபூத பாங்கம்னு பேர் அல்லது அப்பாங்கம் பிருத்திவி பாங்கம் அக்னிபாங்கம் அப்பாங்கம் பிருத்திவி அப்பு ஆகாஷ் எல்லாம் வந்து விடுத்த பஞ்சபூதம் இத்தியபூதம் இது ஒரு மெடிடேஷன் அத்தாத்தியாத்மம் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் இனி உள்ள னோ பன உத வாயுத்தம் உள்ளு பிராண்பாங்குஸ் மனோ வாங்க மாதம் சவி மஜ்ஜ மாம் அசி மஜா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது என்ன சர்ம பாங்க இதெல்லாம் இது என்ன பண்ணுறார் இது ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணுங்கிறார் சேருங்கிறார் இதுக்கு பேர் பாங்க பிரம்மோபாசனா மெடிடேஷன் யாருமே இதெல்லாம் சொல்ல மாட்டார் என்ன இது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் அனுகிரகம் நிறைய வேணும் உபாசனை பண்ணால் இது ரெண்டையும் ஐடென்டிஃபை சேர்க்கணும் ஐக்கியம் பண்ணணும் இது வந்து அத்தியாத்ம பாங்கம் அதிபூத்த பாங்கம் அதில் பதினஞ்சு ஐட்டம் இதில் பதினஞ்சு ஐட்டம் பதினஞ்சு பதினஞ்சு சேருன்னா மெடிடேட் பண்ணது சர்மமாகும் சகாஸ்தி மஜ்ஜா ஏ திவிதாய்ஷி ரவோச்சத்து இதை ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுன்னு ரிஷி சொன்னாராம் பாங்தம் வா இதகும் சர்வம் இவை அனைத்தும் பஞ்சதாவிபக்தம் அஞ்சஞ்சா இருக்குது பாங் பாங் தே இந்த பாங்தத்தையும் அந்த பாங் கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்கிறார் கொரோனாவும் வராது ஏதும் வர இவன் மெடிடேட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்பிருணோத்தின்னா பலயத்தீன்னு அர்த்தம் பாங் தம் வா இதகம் சர்வம் பாங்தே நெய்வ பாங் தக் ஸ்பிருணோ தீ தீ ஸ்ப்ருணோத்தின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு அர்த்தம் நீ டோட்டலையும் இண்டிவிஜுவலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணு இப்படி எல்லாம் இது மாதிரி எது ஒன்று வேதத்தில் இருக்கிற தியானத்தில் ஆயிரக்கணக்கான தியானத்தில் இது ஒன்று நம்ம டாபிக் இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் நக்ஷத்திர நேமி தான் இங்கே நக்ஷத்திர நேமிகிங்கிறதுக்கு த்ருவஹ்கிறது சாதாரணமாக நேமிகின்னா சக்கரம் சக்கரத்துக்கு சென்ட்ரல என்ன இருக்கும் குடம் இருக்கும் குடத்துக்குள்ளே அதுதானே ஸ்ட்ராங் அதுக்குள்ளே அச்சு இருக்குது த்ருவா அதனால இந்த பிரபஞ்சம் அத்தனையும் சுழன்று இருக்கே இதுக்கு மத்தியமமாக ஹிரதயமாக இருக்கிறது யாருன்னா விஷ்ணு எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் இது நிறைய விஷயம் இருக்கு இதில் அதில் காற்றுங்கிற நட்சத்திர நாரக தாரகை சார்த்தம் சந்திர சூரியாதயோ கிரகாக சந்திர சூரியன் முதலியான கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்திலையும் வாயு பாசமயர்பந்தை அதாவது த்ருவன்கிற சஞ்ஞையோட இந்த வாயு பாசம் காற்றுங்கிற பாசத்தின் மூலமாக அது ஏதோ சூக்ஷ்மமானது எல்லாத்தையும் இது பண்ணி அங்கங்கே நிற்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு மீட் ஒரு ரைட்டாக கால் மீட்டர் நகர்ந்தால் என்ன ஆகும் காலெல்லாம் வேண்டாம் காலே அரைக்கால் அரைக்கால் கொஞ்சம் நகுந்ததுன்னா போச்சு எல்லாம் கடைபுடா ஆடிடும் அது தெரியாமல் இங்கே வந்து நம்ம ஒரு பங்களாவை கட்டிவிட்டு என்ன நம்ம ஒரு பெரிசா இதெல்லாம் பண்ணுறோன்னு வச்சோங்கலே வாழ்க்கையில் என்னமோ கட்டிவிட்டு பதவி அடைஞ்ச உடனே நான் இந்த இதாகிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும் இந்த பிரம்மாண்டத்தில் நம்மளாம் ஒரு கொசு கூட கிடையாது ஆக ரதச்சக்கரஸ நேமிவதவர்த்தகா விஷ்ணு நட்சத்திர நேமிஹி இது நிர்வக்ஷன் நோதிஷ்ரோதிச்சிரமா அந்த ஜோதிச்சிரூபம் தசயத்து நார்கிச்ச நேச்சி மார்க்க தார்கிச்சு கோஷம் நபுச நட்சத்திரங்கிறது என்னது அஸ்வின்யாதீனி அஸ்வினி முதலான நட்சத்திரங்கள் இதரணி தாரகாணி தெரியாது அஸ்வினி முத நட்சத்திரம் அதை தவிர மற்ற நட்சத்திரங்கள் தாரகாணி தைகி சார்தம் அவைகளோடு வாயவகா ஆவக பிரபாகாதயா ஆவக பிரபாக சம்பாக அப்படின்லாம் இருக்குது காத்தில் பேர்லாம் இருக்குது சம்பர்த்தகா இப்படி காத்துக்கு நிறைய பேர் இருக்குது நான் ஒரு வகுப்பில் சொன்னேன் ஏதோ விஷ்ணு சாஸ்த்னா வகுப்பில் தான் சொன்னேன் ஞாபகம் எனக்கு காற்றுக்கு பேர் வச்சுருக்கா இந்த மாதிரி காற்று வந்தால் அதுக்கு ஆவக நம்ம சொல்கிறோம் இல்லையா வடக்குருந்து வந்தால் வாட தெற்கிருந்து வந்தால் தென்றல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆவக பிரவாதாதய பிரவஹாதய சேவ பாஷா அதுதான் பாஷமாக தத்ஸ்வரூபை பந்தை பந்தனஹேத்துபி சூரியோதய கிரக சந்திரசூரியாதி கிரகங்கள் த்ருவியக்கே ஜோதிர்விசேஷே துருவங்கிற நக்ஷ துரங்கிற பேரில் இருக்கிற பத்தாக வர்த்தந்தே அதில் கட்டுப்பட்டுருக்கு சஜ துருவா அந்த த்ருவன் ஜோதிஷாம் சக்கரம் பிராமையண் அந்த சென்டரில் ஒன்று இருக்கான் அதுதான் எல்லாத்தையும் சுழட்டின்னு இருக்கான் பிராமையன் தாராமயசிய தத் புஞ்சாத்மகசிய ஷின்சுமார சக்கரஸ்ய அது மாதிரி இருக்கான் அந்த ஷிம்ஷுமாரன்னா லைக் சின்சுமாராங்கிற எப்படி அந்த பூச்சி தவளை பார்த்துருக்கோமோ அது மாதிரி இருக்குங்கிற அது எக்ஸாம்பிளுக்காக சொல்லு ததாக்கிருதி ஜோதிஷக்கரம் சிம்ஷுமார சக்கரம் தசிய பிரதட்சிண ஆவர்த்த குண்டலீபூத புண்ண அன்னமித புச்சாகிரே வவஸ்திதான் த்ருவ உன்னமித அது சுத்தின்னு அங்கே இருக்காங்க மண்டலத்தில் அங்கே என்னவா இருக்காருனா தசிய சிம்சுமாரஸ்ய ஜோதிஷக்கரஸ்ய ஹிருதயே அதுக்கு நடுவில் தாரா ரூப்பேன நேமிரிவ சக்கரஸ்ய பிரவர்த்தகா ஸ்திதா விஷ்ணு அந்த நட்சத்திர மண்டலத்துக்கு நடுவில் இருந்து எல்லாத்தையும் சுழட்டின் இருக்காராம் அத்தனை மண்டலங்களையும் இயங்கும்படி பண்ணுறாராம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா சூரியனை சுற்றித்தான் எல்லாம் சுற்றுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆஹ் நக்ஷத்திர நேமிஹி சமுதாய அர்த்தா இதர்த்தங்கிறது அதுக்காக ஜோதிஷக்கரஸ்ய ஹிருதயே விஷ்ணோ அவஸ்தோ தைத்திரீயக்ருமதிமாஹ மாற ஸ்ருமாஹிம்ஷுமாரவர்ணனா தைத்திரியத்தில் இருக்குது ஷிம்சுமாரமஹா அப்படின்னு ஒரு நான் இது வருது நான் தைத்திரிய ஆரணியத்துலயே வருது அந்த மந்திரத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அஹ்தைத்திரீயக்குமா சிம்சுமரவனத்தில் இருக்கு தாச்ச விஷ்ணுபுராணம் விஷ்ணுபுராணத்தை கோட்பண்ணர் இத்தனை பெருஷ்லோகத்தை இவர் கோட் பண்றர் ஆச்சாரியர் கோட் பண்ணது சின்னது இவர் பரிஷா கோட் பண்றர் தாராமயம் பகவுமராவி ருப்பம் ஹரேர்யத்து துச்சே ஸித்தோவ சைஷ்ரமன் ப்ராமய சந்திரசூரியன் கிரான் ப்ரம்து நாச்சிரமசாரா நிரைசா கமயை துவே பி தா சிம்சுமோ யூபம் ஜோதிஷா திவி நாராயணோய் இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொல்கிறார் இப்போ இது வரைக்கும் சொன்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ஸ்லோகத்தை கோட் பண்ணி இத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு இவர் இதை கோட் பண்ணணும்னா ஆச்சாரியரை பற்றி நினச்சி பாருங்க ஆச்சாரியர் சின்னதாக ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணிவிட்டார் அப்போ ஆச்சாரியருக்கு முன்னால் இருக்கிற பண்டித்தாளுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கணும் இதுதான் இமேஜின் பண்ணி பார்க்கணும் அவர் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் சங்கராச்சாரியார் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு அர்த்தம் சொல்றவோ ஒரு சபையில சொல்றார் அப்படி வச்சுப்போம் அப்போ இதை புரிஞ்சுப்பா மத்த பண்டித்தன்கிற எண்ணத்துல தானே எழுதுறாரு அப்ப எத்தனை பண்டிதாளுக்கு ஏற்கனவே ஞானம் இருக்கணும் இதெல்லாம் நாம ஊகிச்சு புரிஞ்சுக்கணும் அப்ப இப்ப டாபிக் என்னன்னா நக்சத்திர நேமினே நமஹா நக்சத்திர நேமிஹி இதுக்கு இன்னும் கொஞ்சம் அர்த்தம் இன்னும் இருக்கு இதுலாம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நட்சத்திர மண்டலம் அந்த நட்சத்திர மண்டலத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அதில் எத்தனையோ சூரியன் ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஃபேமிலி அதுக்குள்ள சென்டர் பாயிண்டாக இருந்துட்டு த்ருவங்கிற பேரில் இருந்துட்டு எல்லாத்தையும் அந்த வாயு பாசத்தினால் அதை சுழலும்படி பண்ணின்னு இருக்கார் விஷ்ணு பகவானுக்கு நமஸ்காரம் ஓம் நக்ஷத்திர நேமி நே நம அப்படின்னு ஒரு நாமாவை சொல்கிற போது இத்தனை அர்த்தம் மனசில் வச்சுக்கணும் இனி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் இந்த நாமங்களுக்கு அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப नमामि நமாருஷோம நமஸ்தமூ சிபாஹ்நா सहस्रकोटि சகசிரோட்டிணே நம கோவிந்தநீனாஜிக்கு